அவர்கள் அமைகின்றன ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் எண்ணியதுதான் கிடைக்கிறது எனவே எவரது ஹிஜரத் அல்லாஹுடையவும் அவன் தூதருடையவும் கட்டளைக்கேற்ப அமையுமோ அவனுடைய ஹிஜரத்தை அவ்வாறே அல்லாஹ் கருதுவான் மேலும் ஒருவருடைய ஹிஜ்ரத் அவர் அடையவிருக்கும் உலகத்தை குறிக்கோளாக கொண்டிருந்தால் அல்லது அவர் மணக்கவிருக்கும் ஒரு பெண்ணை நோக்கமாக கொண்டிருந்தால் அவரது ஹிஜரத் எதை நோக்கமாக கொண்டதோ அதுவாகவே அமைந்து வருகிறது இதை உமரது எல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்